லெனின் நூற்றி ஐம்பது லெனினும் இந்திய விடுதலை போராட்டமும் பேராசிரியர் வெங்கடேஷ் ஆத்ரேயா தோழர் லெனின் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அவர் பிறந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் மறைந்து தொன்னூற்றி ஆண்டுகள் முடிந்து லெனின் மகத்தான புரட்சிகர பங்களிப்பு நமது சமகால பிரச்சனைகளுக்கும் விழுத்தம் காட்டும் வகையில் அமைந்துள்ளது மார்க்ஸ் ஏங்கிள் ஆகப்பெரிய பங்களித்தவர் மார்க்சின் மூலதனம் நூல் முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு மூலதனத்தை மையப்படுத்தி ஒரு பெரும் மூலதனங்களின் ஆதிக்கத்திற்கு ஈட்டு செல்லும் முதலாளித்துவம் ஏகபோக முதலாளித்துவமாக மாறும் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது காலனி ஆதிக்கம் பற்றியும் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் நடைபெற்று வந்த வர்க்க போராட்டங்களின் மீது காலனி ஆதிக்க எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றியும் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் இருவரும் மிகச்சரியான சில கருத்துக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்வைத்தனர் என்பது உண்மை எடுத்துக்காட்டாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இந்தியாவை நாசப்படுத்தியது பற்றியும் அதன் வீழ்ச்சிக்கான சாத்திய பாடுகள் பற்றியும் அற்புதமான இரு கட்டுரைகளை நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் மார்க்ஸ் எழுதியுள்ளார் எனினும் காலனி ஆதிக்கமும் உலக முதலாளித்துவத்தின் மீது விளைவிக்கக்கூடிய தாக்கங்கள் பற்றி மார்க்ஸும் எங்கிள்ஸும் முழுமையாக ஆய்வு செய்யவில்லை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அது மைய பிரச்சனையாகவும் இல்லை நாடுகளின் முதலாளித்துவ வளர்ச்சிக்கும் அதன் ஆரம்ப மூலதன திரட்டலுக்கும் காலணிகள் மூலதனம் நூலில் விவரிக்கிறார் ஆனால் காலனி நாடுகளில் முதலாளித்துவ வளர்ச்சியும் நவீன தொழிலாளி வர்க்கத்தின் சமூக பங்கும் துவக்க நெறியில் இருந்த பின்புலத்தில் இப்பிரச்சினைகள் மார்க்சின் படைப்புகளில் மைய இடம்பெறவில்லை இந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதில் தோழர் லெனினின் பங்கு மிக முக்கியமானது காலனி ஆதிக்கம் உலக முதலாளித்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றியும் இதற்கு எண்ணையாக காலணி நாடுகளில் உருவாகும் தேச விடுதலை இயக்கங்கள் முதலாளித்துவத்திற்கு எதிரான பாட்டாளி இயக்கத்திற்கு எவ்வளவு முக்கியமானவை என்பது பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலிருந்தே தீவிரமாக சிந்தித்து வந்தார் இதனையொட்டி இந்தியாவிலும் சீனாவிலும் பொதுவாக ஆசிய கண்டத்திலும் ஏற்பட்டு வந்த அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை அறிந்து கொள்வதில் அவர் கவனம் செலுத்தி வந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் முதலாளித்துவ வளர்ச்சி தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் இயக்கங்கள் வளர காரணமாக அமைந்தது இருபதாம் நூற்றாண்டின் உபகத்தில் பல காலனி நாடுகளில் முதலாளித்துவம் வேகமடைந்த சூழலில் காலணிகளிலும் தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் பிரவேசம் துவங்கி வளர ஆரம்பித்தது இந்தியாவில் தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் பிரவேசம் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஒரு முக்கிய பதிவு செய்கிறார் லெனின் இதில் துவங்கி இந்த கட்டுரையில் லெனினுக்கும் இந்திய விடுதலை போருக்கும் ஒருவின் ஒரு முக்கிய அம்சங்களை நாம் சுருக்கமாக பார்ப்போம் இந்தியா பற்றி லெனின் புரோலத்தொறி என்ற லெனினை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த பத்திரிகையில் ஆயிரத்தி ஜூலை இருபத்தி உலக அரசியலில் தீப்பற்று பரவக்கூடிய பொருட்கள் என்ற தலைப்பில் டெனின் இவ்வாறு எழுதியிருக்கிறார் இந்தியாவில் தங்களது எழுத்தாளர்களுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் சாதாரண மக்கள் போராட துவங்கியுள்ளனர் இந்திய ஜனநாயகவாதியான திலக் மீது பிரிட்டிஷ் குள்ளுணர்கள் விதித்துள்ள தண்டனையை எதிர்த்து வீதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் பம்பாய் நகரில் வேலை நிறுத்தமும் நிகழ்ந்துள்ளன இந்தியாவிலும் கூட உணர்வு பூர்வமான அரசியல் வெகு மக்கள் போராட்டத்தை நடத்தும் அளவிற்கு தொழிலாளி வர்க்கம் வளர்ந்துள்ளது இதன் பொருள் ரஷ்ய பாணியில் இந்தியாவில் செயல்படும் பிரிட்டிஷ் சர்வாதிகார ஆட்சி அழிந்தே தீரும் என்பதாகும் இவ்வாறு லெனின் எழுதியிருக்கிறார் ஐரோப்ப நாடுகளில் பாட்டாளி வர்க்க இயக்கங்கள் சில பின்னடைவுகளை சந்தித்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பின்தங்கிய முன்னேறிய ஆசியாவும் என்ற தலைப்பில் லெனின் எழுதிய கட்டுரையில் ஆசியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஜனநாயக இயக்கம் வளர்ந்து விரிவடைந்து வலுப்பெற்று வருகிறது பல கோடி ஆசிய உழைப்பாளி மக்களுக்கு நம் தகுந்த நேச சக்தியாக வளர்ந்த நாடுகளின் தொழிலாளி வர்க்கம் உள்ளது இதன் வெற்றியை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இதன் மூலம் ஐரோப்பிய மக்களும் ஆசிய மக்களும் விடுதலை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் புரட்சியின் தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழ்ந்த புரட்சியில் கொடுங்கோலன் ஜார் மன்னனின் ஆட்சி ரஷ்ய மக்களால் தூக்கி எறியப்பட்டது ஆனால் இந்த மக்கள் எழுச்சியின் தலைமை சமரச கட்சிகளின் கையில் இருந்தது நிலைமை வேகமாக மாறியது அடுத்த சில மாதங்களில் தொழிலாளிகளும் விவசாயிகளும் போர் முனையிலிருந்து போரை பெரும் எண்ணிக்கையில் திரும்பி வந்து கொண்டிருந்த இராணுவ வீரர்களும் வீதிகளில் இறங்கி தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடினர் இவர்களின் போராட்டத்திற்கு முற்றிலும் பொருத்தமான முன்னணிப்படையாக லெண்டின் தலைமையில் செயல்பட்டு வந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி போல்தவி கட்சி அமைந்தது ரஷ்யா முழுவதும் தொழிலாளிகள் விவசாயிகள் இராணுவ வீரர்கள் இணைந்த ஜனநாயக அமைப்புகள் இவை சோவியத் என்று அழைக்கப்பட்டன மிக வேகமாக பரவின அக்டோபர் மாதத்தில் போல்தவி கட்சியின் தலைமையில் உழைக்கும் மக்கள் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் ரஷ்ய சோசியலிச குடியரசு பிறந்தது ரஷ்யாவில் நிகழ்ந்த இந்த மகத்தான புரட்சி உலகெங்கும் பெரும் தாக்கத்தை விளைவித்தது அக்டோபர் புரட்சியை கண்டு ஏகாதிபத்திய முதலாளித்துவ வளரிசுகள் பதறின ஏன் பதறின உழைக்கும் மக்களை ஆட்சி நடத்த முடியும் வலுவான பொருளாதார அரசியல் சமூக வளர்ச்சியை திட்டமிட்ட சோசியலிச பொருளாதார வளர்ச்சியை சாதித்து உழைக்கும் மக்களின் வாழ்வை பன்மடங்கு மேம்படுத்த முடியும் என்று பின்னர் உலகிற்கு நிரூபித்தது அக்டோபர் புரட்சி இப்புரட்சியின் வர்க்கத்தன்மையை இது முதலாளித்துவம் என்ற அமைப்பிற்கே விடப்பட்ட பெரும் சவால் இப்புரட்சி நிலைத்து விட்டால் முதலாளித்துவமும் முதலாளி வர்க்கமும் வரலாற்று போக்கில் காலாவதி ஆகிவிடுவர் என்பதை ஏகாதிபத்திய முதலாளித்துவம் உணர்ந்தது எனவேதான் ஏகாதிபத்திய வல்லரசுகள் அனைத்தும் கைகோர்த்து கொண்டு அக்டோபர் புரட்சியை மொழியிலேயே கிள்ளி எறிய முனைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே மாதமில் பதினான்கு ஏகாதிபத்திய முகாம் நாடுகளின் குறிப்புகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்து எதிர்புரட்சி சக்திகளுக்கு ஆதரவாய் போரிட்டன ஆனால் செம்படை மக்கள் ஆதரவுடன் இரண்டு ஆண்டுகள் மிக கடுமையாக போரிட்டு வெற்றி பெற்றது சோசியலிச ரஷ்யாவை எளிதில் அழித்து விடலாம் என்ற ஏகாதிபத்திய கனவு அகர்ந்தது இந்த நிகழ்வுகள் ஏகாதிபத்தியத்தின் நுகப்படியில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த காலனி நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின கொடுங்கோல் வீழ்த்தி ஏகாதிபத்திய நாடுகளின் படைகளையும் விரட்டியடித்தோ ரஷ்யாவின் மீதும் கட்சி மீதும் அதன் தலைவர் லெனின் மீதும் இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளில் மிகப்பெரிய மரியாதையும் நேச உணர்வும் ஏற்பட்டன இதன் ஒரு விளைவாக அன்றைய காலணி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இதனை செய்து முடிக்க சோசியலிச ரஷ்யா சென்று அந்நாட்டின் தலைவர்களின் ஆலோசனையையும் உதவியையும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் துடிப்புமிக்க பல இந்தியர்கள் ரஷ்யாவிற்கு பயணித்தனர் இவர்களில் பலரும் கம்யூனிஸ்டுகள் அல்ல சிலர் ரஷ்யா சென்று திரும்பி வருகையில் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தங்கி பிரிட்டிஷ் காலனி அரசுக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் செயல்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காபூலில் செயல்பட்டு இந்திய புரட்சியாளர்கள் தனது பேரவை கூட்டத்தில் இந்திய விடுதலை போருக்கு சோவியத் ரஷ்யா அளித்த ஆதரவுக்கும் தாக்கிய நட்புணர்வுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி டெனினுக்கு அனுப்பியது இத்தீர்மானத்தை பெற்றுக்கொண்டு அளித்த பதிலில் டெனின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்திய மக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு ரஷ்ய உழைப்பாளி மக்களின் முழு ஆதரவை தெரிவித்தார் லெனின் பாய்சிய புத்தொழி லெனின் புரட்சி பட்டினி தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்றால் ஆகாது மார்க்சிய நிலைப்பாட்டில் நின்று கள அனுபவங்களின் அடிப்படையில் சம கால அரசியல் சமூக பண்பாட்டு பொருளாதார தளங்களில் மார்க்சிய புரிதலை மேம்படுத்திக் கொண்டே இருந்தவர் லெனின் அந்த அடிப்படையில் அவர் வாழ்ந்த காலத்தில் ரஷ்யாவில் சோசியலிச புரட்சி வெற்றி பெற தொழிலாளி விவசாய கூட்டு என்பது இன்றியமையாதது என்ற நிலைப்பாட்டிற்கு ஆழமான பல அனுபவமும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஷ்ய விவசாயிகள் எழுச்சி மார்க்சிய புரிதலும் லெனினை ஈட்டுச் சென்றது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஜனநாயக புரட்சியில் விவசாயிகளின் பங்கு பற்றி லெனின் முன்வைத்த புரிதல் மார்க்சியத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மயில் கல் மார்க்ஸ் ஏங்கல் காலத்தில் முதலாளித்துவம் வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ள வலுவான தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் சோசியலிச புரட்சி நிகழும் என்ற கருத்து மேலோங்கி இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று பாரிஸ் நகரிலும் வேறு சில தருணங்களிலும் தொழிலாளி வர்க்கம் அரசியல் ரீதியாக கிளர்ந்து எழுந்து அரசியல் ரீதியாக கிளர்ந்து எழுந்தது என்றாலும் சோசியலிச புரட்சி நடத்தி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலவில்லை பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளில் சோசியலிச சக்திகள் ஆட்சிக்கு வர இயலவில்லை பிரச்சனையை புரிந்து கொண்டு செயல்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் லெனன் எழுதி முடித்த அவரது மிக முக்கியமான படைப்பான ஏகாதிபத்தியம் முதலாளித்துவ வளர்ச்சியின் உச்ச கட்டம் என்ற நூல் வழிகாட்டியது இந்த நூல் ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதையும் இணைத்துள்ள நிலையில் இந்த ஏகாதிபத்திய சங்கிலியின் இணைப்பின் பலவீனமான கண்ணியில் புரட்சி வெடிக்கக்கூடும் என்ற புதிய பார்வையை கொடுத்தது இந்த புரிதலின் அடிப்படையில் தான் ஏகாதிபத்தியம் பாட்டாளி வர்க்க புரட்சியின் நுழைவாயில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் புரட்சிக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே லெனினால் கூற முடிந்தது அன்றைய ஏகாதிபத்திய அமைப்பின் பலவீனமான கண்ணியாக இருந்த ரஷ்யாவில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் புரட்சிக்கு தலைமை தாங்கி லெனின் கூற்று சரி என்று நிரூபித்து தாக்கியது இவ்வாறு தொழிலாளி விவசாய கூட்டணியின் அவசியத்தையும் உலக ஏகாதிபத்திய அமைப்பின் பின்தங்கிய பலவீனமான பகுதிகளில் சோசியலிச புரட்சி வெடிக்கும் வாய்ப்பு உண்டு என்பதையும் முன்வைத்ததோடு இல்லாமல் இப்புரிதலை விரிவுபடுத்தி கடும் காலனி ஆதிக்க சுரண்டலுக்கு உள்ளாகி இருக்கும் நாடுகளிலும் நாட்டு விடுதலைக்கான எழுச்சிகள் நிகழும் காலமாக ஏகாதிபத்திய காலம் அமையும் என்பதையும் லெனின் தெளிவுபடுத்தினார் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் சுரண்டப்படும் தொழிலாளி ஏகாதிபத்தியத்தால் சுரண்டப்படும் காலனி நாடுகளின் உழைப்பாளி மக்களும் நேச சக்திகள் என்ற முக்கியமான கருத்தை லெனின் வலுவாக முன்வைத்தார் இவ்விரு சக்திகளும் வலுப்பெற்று அவர்கள் போராட்டங்கள் வெற்றியடைவது மானுடன் உலகளவில் சோசியலிச புரட்சியை நோக்கி பயணிக்க மிக அவசியம் என்ற புரிதலை சர்வதேச பொது உரிமை இயக்கத்தில் கொண்டு சென்றார் கம்யூனிஸ்ட் அகிலத்தின் இரண்டாம் மாநாடு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் முதலாளித்துவம் வேகமாக வளர்ந்ததுடன் தொழிலாளி வர்க்கமும் அதன் அரசியல் அமைப்புகளும் வலுப்பெற்று வந்தன இதில் அந்த ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி என்ற பெயரில் இயங்கிய கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் கணிசமான இடங்களை பெறும் அளவிற்கு அக்கட்சி செல்வாக்கு பெற்றிருந்தது ஆனால் ஒரு காலத்தில் ஐரோப்பாவிற்கே வழிகாட்டியாக இருந்த கட்சியில் திருத்தல்வாதம் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல நாடுகளின் தொழிலாளி வர்க்கங்களை ஒன்றிணைத்து ஏகாதிபத்திய நாடுகளுக்கிடையே மூண்ட லாபவிரி காக்கும் போரை எதிர்த்து ஒழிப்பாலை மக்கள் காவு கொடுக்கப்படுவதை தடுப்பது என்ற தனது சர்வதேச கடமையை நிறைவேற்றுவதற்கு பதில் இக்கட்சி ஜெர்மானிய பேரரசின் யுத்தத்தை ஆதரிக்கும் நிலையின் அடிப்படை காரணங்களை ஏகாதிபத்திய நூலிலும் ஏகாதிபத்தியமும் சோசியலிசத்தின் பிளவும் என்ற கட்டுரையிலும் விரிவாக விளக்கியுள்ளார் சோசியலிசம் இவ்வாறு எதிர்கொண்ட நெருக்கடியான பன்னாட்டு சூழலில் அக்டோபர் புரட்சிக்கு எதிராக ஏகாதிபத்திய வல்லரசுகள் படையெடுத்த பின்னணியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் முதல் ஆறு வரை ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன் முயற்சியில் மாஸ்கோவில் நடந்த சர்வதேச மாநாட்டில் பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்தை நோக்கி உலகம் பயணத்திற உதவிடும் உலகம் பயணத்திற உதவும் இலக்குடன் பல்வேறு நாடுகளின் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சக்திகளையும் உறுப்பினர்களாக கொண்ட பரஸ்பர உதவிக்கான அமைப்பாக கம்யூனிஸ்ட் அகிலம் என்ற புதிய அமைப்பு பிறந்தது கம்யூனிஸ்ட் அகிலத்தின் இரண்டாம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பது முதல் ஆகஸ்ட் ஏழு வரை நடைபெற்றது மட்டும் பெட்ரோக்ராட் நகரில் நடந்தது பின்னர் மாநாடு மாஸ்கோவில் நடந்தது இந்த மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட பல காலனி நாடுகளில் விடுதலை போராட்டங்களில் கம்யூனிஸ்டுகளின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க விவாதம் இடம்பெற்றது இதில் லெனினவர்களின் பங்கு மிக முக்கியமானது தேச விடுதலை போராட்டங்களும் கம்யூனிஸ்ட் அகிலமும் இந்த மாநாட்டின் ஒரு முக்கிய விவாத பொருள் காலை நாடுகளில் பிரச்சனை என்பதாகும் இப்பிரச்சனை குறித்து அத்தமயம் நிலவிய உலக சூழலை கணக்கில் கொண்டு லெனின் சமர்ப்பித்த லெனின் சமர்ப்பித்த முன்மொழிவுகள் பின்வரும் அம்சங்களை கொண்டிருந்தன உலக அளவில் ஒடுக்கும் தேசங்கள் ஒடுக்கப்படும் தேசங்கள் என்று நாடுகள் பார்க்கப்பட வேண்டும் கம்யூனிஸ்ட் அகிலம் ஒடுக்கப்படும் தேசங்களின் ஏகாதிபத்திய நாடுகள் நடத்திய முதல் உலக போருக்கு பின் உலக அரசியல் பல்வேறு தேச மக்களுக்கு பரஸ்பர உறவுகள் சோவியத் ரஷ்யா அதன் தலைமையில் உள்ள பல சோவியத் குடியரசுகள் மற்றும் சோவியத் வடிவிலான ஜனநாயக இயக்கங்கள் ஆகியவற்றின் மீது விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள் நடத்தி வரும் யுத்தத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது பின்தங்கிய காலனி நாடுகளில் எந்த தேச விடுதலை இயக்கமும் முதலாளித்துவ ஜனநாயக தன்மை கொண்டதாக இருக்க முடியும் காரணம் இங்கு மக்களின் பெரும் பகுதியினர் தம்வயம் உற்பத்தி கருவுகளை வைத்துக் சிறு குறு பெரு சுய உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவது முதலாளித்துவ உற்பத்தி உறவுகளே எனினும் பின்தங்கிய காலனி நாடுகளில் நடந்து தேச விடுதலைக்கான போராட்டங்களில் தேசிய புரட்டிகர இயக்கங்கள் என்று கம்யூனிஸ்ட் அகிலம் வரையறுக்கிறது காரணம் இந்த இயக்கங்களின் தலைமையும் தன்மையும் எல்லா இடங்களிலும் எல்லா கட்டங்களிலும் முதலாளித்துவ ஜனநாயக தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல கம்யூனிஸ்ட்கள் என்ற முறையில் நாம் காலனிகளில் முதலாளி வர்க்கத்தினர் தலைமையிலான தேச விடுதலை இயக்கங்களுக்கு பின்வரும் நிபந்தனைகளுடன் ஆதரவு அளிப்போம் அவை உண்மையில் புரட்சிகரமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த இயக்கத்தவர் நாம் சுரண்டப்படும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் புரட்சிகர உணர்வு பெறும் வகையில் கல்வியூட்டி அமைப்பு ரீதியாக திரட்டுவதற்கு தடையாக வளர்ந்த நாடுகளின் தொழிலாளி பின்தங்கிய காலி நாடுகளின் உழைப்பாளி மக்களுக்கு உதவ வேண்டும் சோவியத் குடியரசுகளில் வெற்றி பெற்றுள்ள தொழிலாளி வர்க்கம் பின்தங்கிய நாடுகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் சாத்தியமாகும் பொழுது பின்தங்கிய நாடுகள் முன்னேறுவது சாத்தியமாகும் அகிலத்தின் லெனினிய நிலைப்பாடும் இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நிலவிய சூழலுக்கு இவை பொருத்தமாகவே இருந்தன இந்தியாவில் ஆயிரத்தி முதலாளி வர்க்கம் அரசியல் களத்திற்கு வந்துவிட்டது அதன் அரசியல் கருவியாகத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆயிரத்தி இருந்தே தொழிலாளிகளின் போராட்டங்கள் நிகழ்ந்திருந்த போதிலும் தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில்தான் குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஏற்படுத்தியது ஆகவே இந்திய விடுதலை போராட்டத்தின் தலைமை முதலாளி வர்க்கத்திடம்தான் இருந்தது அதே காந்தியவர்கள் விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு ஆற்று அதே சமயம் காந்தியவர்கள் விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு ஆற்ற துவங்கிய பிறகுதான் அது விரிவான மக்கள் இயக்கமாக மாற துவங்கியது இதில் கோடிக்கணக்கான விவசாயிகளின் பங்கேற்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய நிலைமையில் துவக்க இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் அடுத்து வந்த பல பத்து தேச விடுதலை போராட்டங்களில் தனிமைப்பட்டு விடாமல் இருக்க கம்யூனிஸ்ட் அகிலத்தின் இரண்டாம் மாநாட்டு வழிகாட்டுதல் பெரிதும் உதவியது அகிலத்தின் இரண்டாம் மாநாட்டின் நலன் எதிர்ப்பு இயக்கங்கள் தொடர்பான நிலைப்பாட்டை உருவாக்கியதில் ஆழ்ந்த மார்க்சிய தத்துவார்த்த ஞானத்துடன் இப்பிரச்சனையை பற்றி லெனின் முன்வைத்த கருத்துகள் ஆகப்பெரிய பங்கு வகித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் லெனின் எழுதிய ஏகாதிபத்தியமும் சோசியலிசத்தில் பிள்ளவும் என்ற முக்கியமான கட்டுரை மேலை நாடுகளில் தொழிலாளி வர்க்கத்தின் புரட்சிகர வளர்ச்சியை தடுப்பதில் காலனிகளை ஏகாதிபத்திய நாடுகள் சுரண்டி அபரிமிதமான உபரிகளை பெற முடிந்த நிலை எத்தகைய பங்கு ஆற்றியது என்று இக்கட்டுரையில் விளக்குகிறார்